வணக்கம் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் தொடர் மாவட்டம் அமைய உள்ள மாநிலம் தெலுங்கானா இரண்டு சமீபத்தில் டெல்லியை அளிக்கும் ரயில் வண்டியின் நோக்கமானது ரயில் பாதையில் உள்ள கொசுக்களை அளிப்பதாகும் மூன்று முல்சராய் ரயில் நிலையம் தற்பொழுது தீன்தயாள் உபத்யாயா ரயில் நிலையம் என்ற பெயரில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நான்கு இந்தியாவில் முதலாவது விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைய உள்ள மாநிலம் முதலாவது விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள மாநிலம் மணிப்பூர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் வென்ற அணி எது இரண்டு இந்தியாவில் எந்த தினம் நண்பர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது மூன்று தேசிய கைத்தறி தினம் எதனுடைய நினைவாக அனுசரிக்கப்படுகிறது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐசிசி தரவரிசை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடத்தை பெற்றுள்ளவர் யார் 5. வல்வி லோரி திருவிழா எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி